தலைப்பு 121, ஆன்மாவும் ஏழு திரைகளும் இந்த பௌதீக உடம்பிலிருக்கின்ற நீ யாரெனில் நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் மேற்படி அணு கோடி சூரிய பிரகாசம் உடையது லலாட லலாடஸ்தானம் இருப்பிடம் கால்பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயாசக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு அவை யாவன ஒன்று கருப்பு திரை மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி இரண்டு நீலத்திரை சுத்தாசுத்த மாயாசக்தி மூன்று பச்சை திரை கிரியாசக்தி நான்கு சிவப்பு திரை பராசக்தி ஐந்து பொன்மைத்திரை இச்சாசக்தி ஆறு வெண்மைத்திரை ஞானசக்தி ஏழு கலப்புத்திரை ஆதி ஆதிசத்தி